வணக்கம் நற்றிலையின் தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காவது செய்தி சேவை பிப்ரவரி பத்து இரண்டாயிரத்தி பதினெட்டு தைத்திங்கள் இருபத்தி எட்டாம் நாள் சனிக்கிழமை இன்றைய செய்தித்தாள்கள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குவவர் அறிமுகம் தமிழக செய்திகள் தமிழகம் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதாகவும் கல்வி நிலையங்களிலிருந்து ஊழல் தொடங்குவதாகவும் இயக்குநர் பாரதி தெரிவித்துள்ளார் கலவரத்தை தூண்டும் வகையில் ஜீயர் செயல்படுவதாக கூறி தந்தை பெரியார் திராவிடர் கழகம் சார்பில் கோவையில் உண்ணும் போராட்டம் நடைபெற்றது சென்னையைச் சேர்ந்த பிரபல ரவுடி பினுவின் கூட்டாளியை திருச்சியில் தனிப்படை போலீசார் கைது செய்தனர் வரும் காலங்களில் பேட்டரியில் இயங்கும் பேருந்துகள் அதிக அளவில் இயக்கப்படும் என்று அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரன் தெரிவித்துள்ளார் நாட்டிலேயே டெங்கு காய்ச்சலுக்கு உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கையில் தமிழகம் முதலிடம் வகிக்கிறது என நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது தேனியில் தனியார் வங்கியில் கள்ள நோட்டு செய்ய முயன்ற மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் டிராக்டர் ஏற்றி நெற்பயிரை நாசமாக்கியதுடன் நில உரிமையாளரிடம் அத்துமீறி நடந்த ஆரணி ஜெர்னா பேகத்துக்கு மாநில மனித உரிமைகள் ஆணையம் நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பியுள்ளது இந்திய செய்திகள் நீதிபதி லோயா மரணம் தொடர்பாக சுதந்திரமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கூறி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை சந்தித்து வலியுறுத்தியுள்ளனர் ஆதார் இல்லை என்பதற்காக சலுகைகள் மறுக்கக்கூடாது என்று சுப்ரீம் கோர்ட் உத்தரவு பிறப்பித்துள்ளது ஹார்வேர்டு பல்கலைக்கழகத்தில் அமையவிருக்கும் தமிழ் இருக்கைக்காக பலரும் நிதியுதவி செய்து வரும் வேளையில் சென்னை ஐஐடிஇ யில் சமஸ்கிருத இருக்கை அமைப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன மாலத்தீவில் இந்திய செய்தியாளர்கள் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஐந்தாயிரம் கோடி வங்கி மோசடி வழக்கில் குஜராத் மருந்து நிறுவன இயக்குநர் காவலில் அடைக்கப்பட்டார் உத்தரப்பிரதேசத்தின் முக்கிய தொகுதிகளான கோரக்பூர் மற்றும் புல்பூர் தொகுதிகளில் வரும் மார்ச் பதினொன்றில் மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது அயல் நாட்டு செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி தனது பாலஸ்தீன பயணத்தை தொடங்கியுள்ளார் முதல்கட்டமாக நேற்று அவர் ஜோர்டான் போய் சேர்ந்தார் இன்று பாலஸ்தீனத்தின் ரமல்லா நகருக்கு செல்கிறார் ஏ எஃப் பி செய்தி நிறுவனத்தில் பணியாற்றிய இரண்டு இந்திய செய்தியாளர்கள் மாலத்தீவில் கைது செய்யப்பட்டுள்ளனர் மாலத்தீவில் இந்தியா தலையிட்டால் மற்றொரு மோதலுக்கு வழிவகுக்கும் என சீனா மிரட்டல் விடுத்துள்ளது அமெரிக்காவில் அரசின் அத்தியாவசிய செலவின பணிகளுக்கு நிதி ஒதுக்கும் மசோதா நிறைவேறுவதற்கான காலக்கெடு பிப்ரவரி எட்டு நள்ளிரவு பனிரெண்டு மணியுடன் முடிவடைந்தது இதனால் இந்த ஆண்டில் இரண்டாவது முறையாக அலுவலகங்கள் கதவடைப்பு நடவடிக்கைக்கு உள்ளாகின வணிகச் செய்திகள் கடன் வாங்குபவர்கள் திருப்பி செலுத்தும் காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளது அதற்கான காலகட்டம் தற்போது இரட்டிப்பாக்கப்பட்டுள்ளது இதனால் முதலீடுகள் அதிகரிக்கும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் உர்ஜித் பட்டேல் கூறியுள்ளார் வளைகுடா நாடுகள் மோதலுக்குப் பின் கத்தாரில் புதிய தொழில் வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளன இந்தியர்கள் குறிப்பாக தமிழர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கத்தார் நாட்டின் தோகா வங்கி தலைமைச் செயல் அதிகாரி சீதாராமன் கூறியுள்ளார் கத்தார் தோஹா வங்கிகளை சென்னையில் தொடங்கப்பட்டுள்ளது மத்திய பட்ஜெட்டை தொடர்ந்து கடும் சரிவை சந்தித்த பங்கு சந்தைகள் மீண்டும் மிகப்பெரிய சரிவை சந்தித்துள்ளன வாடிக்கையாளர்களின் வங்கி கணக்குகள் குறித்த விவரங்களை கேட்டுப் பெறும் ரிசர்வ் வங்கியின் போலி இணையதளம் செயல்பட்டு வருவது தெரிய வந்துள்ளது புதுடெல்லி ஆட்டோ எக்ஸ்போ பதினெட்டு இதில் அதிக பேட்டரி வாகனங்கள் அறிமுகம் செய்யப்பட்டன விளையாட்டுச் செய்திகள் சனிக்கிழமை இன்று பகலிரவு ஆட்டமாக ஜகன்னஸ்பர்க் வண்டர்ஸ் மைதானத்தில் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் நான்காவது ஒருநாள் போட்டியில் மோதுகின்றன ஐசிசி இயக்குநராக பெப்சிகோ சேர்மன் இந்திரா நூயி நியமனம் செய்யப்பட்டுள்ளார் டெஸ்ட் போட்டியை காப்பாற்ற வீரர்களின் ஊதியத்தை உயர்த்துங்கள் என்று குமார சங்ககரா கோரிக்கை விடுத்துள்ளார் புதுடெல்லியில் இன்று நடைபெறவுள்ள குத்துச்சண்டி போட்டியில் தான்சானியா வீரர் சாதிக்கி மொம்பாவுடன் ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற அகில் குமார் மோதவுள்ளார் பெட்கோப்பை டென்னிஸ் தொடரின் கடைசி லீக் ஆட்டத்தில் ஹாங்காங்கை வீழ்த்தியது இந்திய அணி மனதளவில் கிரிக்கெட்டில் இருந்து என்று லசித் மலிங்கா உருக்கமாக அறிக்கை விடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி குளிர்கால ஒலிம்பிக்கை நடத்தும் திட்டமில்லை என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது திரைச்செய்திகால் மணிரத்னம் இயக்கத்தில் உருவாகி வரும் செக்கச்சி படத்தின் பர்ஸ்ட் லுக் வெளியிடப்பட்டுள்ளது வரும் பனிரெண்டாம் தேதி இப்படத்தின் படப்பிடிப்பு தொடங்க உள்ளது ரஜினி ரசிகர் மன்றம் ரஜினி மக்கள் மன்றமாக மாற்றப்பட்டுள்ளது நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் உறுப்பினர்கள் சேர்ப்பதில் ரஜினி ரசிகர்கள் தீவிரமாக களமிறங்குள்ளனர் கொண்டாடும் வகையில் தான் தயாரித்த எம்ஜிஆர் நடித்த இதயக்கணி ரஜினி நடித்த மூன்று முகம் கமல் நடித்த காக்கி சட்டை படங்களை டிஜிட்டல் தொழில்நுட்பத்திற்கு மாற்றுகிறது இத்துடன் இந்த செய்திச்சேவை நிறைவடைகிறது நட்டினையின் செய்திச்சேவை தங்களுக்கு எந்த வகையில் பயனளிக்கிறது இதில் வேறு ஏதேனும் மாற்றங்கள் செய்ய விரும்புகிறீர்களா போன்ற தகவல்களை இன்போ என்ற முகவரிக்கு இமெயில் மூலமாகவோ அல்லது எண்பத்தி இரண்டு இருபது தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது எழுநூற்று தொன்னூற்று ஒன்பது என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரியப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்